நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி டிசம்பர் அஞ்சு ஸ்ரீலங்காவோட அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் வெளியிட்ட ஒரு அஞ்சல் தலை பற்றின தகவலை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அஞ்சல் தலையில் என்ன சிறப்பு அப்படின்ட்டு பார்த்தோம்னா இதில் அவங்க கௌரவப்படுத்தி இருந்தவர் தான் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த அஞ்சல் தலையில கௌரவப்படுத்தப்பட்டவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அதாவது இலங்கை தமிழ் ஆசிரியர் அவர் அரசியல்வாதி இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வலிங்கம் வீரசிங்கம் அவர்கள் அவரோட நினைவு தினம்தான் இன்னைக்கு டிசம்பர் அஞ்சு இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்த வீரசிங்கம் அவர்கள் சிலோன் நேஷனல் யூனிவர்சிட்டியில கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு லண்டன் பல்கலைக்கழகத்துல பட்ட மேற்படிப்பு படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தாம் படித்த மானிப்பாய் கல்லூரியிலேயே ஆசிரியராக சேர்ந்து அந்த கல்லூரியிலேயே முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ் மொழி மேல ரொம்ப ஈடுபாடு கொண்ட வீரசிங்கம் கல்லூரி முதல்வராக இருந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல பல தமிழ் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் தமிழ் மொழி தமிழ் பள்ளிக்கூடங்கள் இப்படி பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டார் அந்த சமயத்துல யாழ்ப்பாணத்துல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதுல வந்து தீவிரமா ஈடுபட்ட அவர் கல்லூரி முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் நல்வாழ்வுக்காக பாடுபட ஆரம்பித்தார் அதோட தொடக்கம்தான் யாழ்ப்பாண கூட்டுறவு சங்கம் அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழ் மக்களோட பிரதிநிதியாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொது வாழ்க்கையில தார்மீக நெரிமுறை அப்புறம் ஒருமைப்பாடு இதுக்கு பெயர் பெற்ற வீரசிங்கம் அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது யாழ்ப்பாண நகரத்தில் இவரால தொடங்கப்பட்ட கூட்டுறவு இயக்க கட்டிடத்துக்கு அவரோட பெயரையே வச்சு வீரசிங்கம் கோஆபரேட்டிவ் ஹால் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டு வருது வீரசிங்கம் அவர்களோட பொதுநல சேவைய கௌரவப்படுத்துற விதமா ஸ்ரீலங்காவோட அஞ்சல் துறை அவர் நினைவா ரெண்டாயிரத்தி வருஷம் அஞ்சல் தலைய வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைய நாம கல்வியாளர்கள் அதாவது எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது பார்லிமெண்டேரியன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் பிரபலமானவர்கள் அதாவது ஃபேமஸ் பீப்புள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்